நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு வணக்கம் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக பறவைகள் இட தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு மத்திய தகவல் ஆணையத்தின் பதினான்காவது ஆண்டு மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி மூன்று இந்திய சர்வதேச வர்த்தக கூட்டுறவு கண்காட்சியில் சுமார் முப்பத்தி ஆறு நாடுகள் பங்கேற்க உள்ளன இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கிராம சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த சமீபத்தில் செயலக அமைப்பை ஆரம்பித்த மாநிலம் எது இரண்டு மோசர்கார் முயற்சியை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது மூன்று புகுட் ஏதுவனையை சமீபத்தில் சோதனை செய்த நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்